நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தன பணம் இல்லாதவனுக்கு அணப்பை ஒரு சுமை ஆம் பணம் இல்லாதவனுக்கு அணப்பை ஒரு சுமை என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்